வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி ஒன்பது இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு லண்டன் குளோபு திரையரங்கம் முற்றிலும் தீக்கிரையானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மன்னர் ஜார்ஜை குறை கூறி கட்டுரை எழுதினார் அடுத்த ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு பிரான்ஸ் பகுதியை கைப்பற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஜார்ஜ் எட்வர்ட் என்பவர் எகிப்தில் இஸ்ரேல் என்ற ஆகத்தை கிராமபோன் உருளை ஒன்றில் பதிவு செய்தார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு தென்கொரியாவின் சியோல் நகரில் பல்பொருள் அங்காடி ஒன்று இடிந்து விழுந்ததில் ஐநூத்தி ஒரு காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குவாண்டனாமோ விரிகுடா தடுப்பு முகாம் கைதிகளை ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் புஷ் எடுத்த முடிவை ஐக்கிய அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை செய்தது ஏழாம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் தனது முதலாவது ஐபோன் சிலிட பேசியை அறிமுகப்படுத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அட்லாண்டிக் விண்வெளியோட ரஷ்ய விண்வெளி நிலையம் மிர் முதல் தடவையாக இணைந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃபிரீட்மேன் ரஷ்ய இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பிரசந்த சந்திர பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமஸ் பெரோ ஆங்கிலேயே இந்திய சமஸ்கிருத பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆர் மனோகர் தமிழக நாடக மற்றும் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியோ நபாலிடானோ இத்தாலியின் பதினோராவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பி கே ஐயங்கார் இந்திய அணுசக்தி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரிக்க பண்டார் நாயக்க இலங்கையின் ஐந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்திக் ராஜா தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரிஷ் கல்யாண் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எலிசபெத் பிரௌனிங் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தாமஸ் ஹென்ரி ஆங்கிலேய உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமோதர் தர்மானந்தா கோசாம்பி இந்திய மார்க்சிய புலமையாளர் கணிதவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வ ஐ சுப்பிரமணியம் தமிழக மொழியியலாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சூலமங்கலம் ராஜலட்சுமி தமிழக கர்நாடக பாடகி பாடகி இந்நாளின் சிறப்புகள் ஈக்வடர் நாட்டில் பொரியாலர் தினம் நெதர்லாந்து நாட்டில் துறை தேர்ந்தோர் தினம் சீசெல்ஸ் விடுதலை தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே